அல்லாத் ஸ்லாம் அலா ரசூல் இல்லாஹாத் மது அருந்தினால் எத்தனை நாளைக்கு தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று கேட்டிருக்கிறார் நாற்பது நாட்களுக்கு அவருடைய தொழுகியை வந்து அல்லாஹ் ஏற்பதில்லை என்பதாக பெருமனார் சல்லல்லா அலிசன் அவர்கள் சொன்னார்கள்